தலைப்பு நூறு சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் புருஷார்த்தம் நாம் பெறும் புருஷார்த்தம் நான்கு அவை யாவன ஒன்று ஏமசித்தி இரண்டு சாகாக்கல்வி மூன்று தத்துவ நிக்கிரகம் நான்கு கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆதல் ஒழுக்கம் இவை பெறுவதற்கு ஒழுக்கம் நான்கு அவை யாவன ஒன்று இந்திரிய ஒழுக்கம் இரண்டு கரண ஒழுக்கம் மூன்று ஜீவ ஒழுக்கம் நான்கு ஆன்ம ஒழுக்கம் ஒன்று இந்திரிய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கண்மேந்திரிய ஒழுக்கம் ஞானேந்திரிய ஒழுக்கமென இருவகைப்பட்டது கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய தோத்திரங்களை கேட்டல் அசுத்த பரிசமில்லாது தயாவண்ணமாக பரிசித்தல் குரூரமாக பாராதிருத்தல் உருசி விரும்பாதிருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் இன்சொல்லாடல் பொய் சொல்லாதிருத்தல் ஜீவஹிம்சை நேரிடுங்காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல் பெரியோர்கள் எழுந்தருளியிருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தானங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல் நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல் மலஜல உபாதிகளை அக்கிரமம் அதிக்கிரமின்றி கிரமத்தில் நிற்கச் செய்வித்தல் எவ்விதமெனில் மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் செய்வித்தல் காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும் பௌதிக மூலங்களாலும் சரபேத அஸ்தபரிச தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவத்தியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல் சுக்கிலத்தை அக்கிரம அதிகிரமத்தில் விடாது நிற்றல் மந்ததரம் தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் செய்வித்தல் இடைவிடாது கோசத்தை கவசத்தால் மறைத்தல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல் அழுக்காடை உடுத்தாதிருத்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கமாம் இரண்டு கரண ஒழுக்கம் கரண ஒழுக்கமாவது மனத்தை சிற்சபை என்னும் அறிவாகிருதி ஆக்கல் இதன் பூர்வத்தில் புருவ மத்தியில் நிற்கச் துர்விஷயத்தை பற்றாதிருக்கச் செய்தல் ஜீவதோஷம் விசாரியாது இருத்தல் தன்மதிப்பில்லாதிருத்தல் ராகாதி நீக்கி இயற்கை சத்துவமயமாதல் தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் மூன்று ஜீவ ஒழுக்கம் ஜீவ ஆண்மக்கள் பெண்மக்கள் முதலிய யாவர்களிடத்திலும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேசமார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லவரும் தம்மவர்களாக சமத்திற்கொள்ளுவது நான்கு ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம யானை முதல் எறும்பு வரை தோன்றிய ஜீவர்களினது சூக்குமம் தனித்தலைவன் அதலால் அவ்வஜீவர்களின் ஆன்மாவே திருச்சபையாய் அதனுள் ஒளியே பதியாய் நிற்பதால் யாதும் நீக்கமரக் கண்டு எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல் இவ்வண்ணம் நின்றால் மேற்குறித்த அரும் புருஷார்த்தம் கைகூடும் ஒருமை என்பது தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும் மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சையில்லாது அவர்கள் செய்யினும் தான் சகித்து அடங்கி நிற்பது ஆங்கிரச வருடம் கார்த்திகை மாதம் பதிமூணாம் நாள் சிறு குறிப்புகள் ஒன்று இந்திரிய ஒழுக்கம் கொடிய வார்த்தை முதலியவை நாடாமலும் செவி புகாமலும் நிற்றல் நாத முதலிய ஸ்தோத்தரங்களை அதிசயிக்காமல் உற்று கேட்டல் மற்றவைகளை கேளாதிருத்தல் அசுத்தங்களை தீண்டாதிருத்தல் கொடூரமானவற்றை கேளாதிருத்தல் பாராதிருத்தல் ருசியின் மேல் விருப்பமில்லாது இருத்தல் சுகந்தம் விருப்பமில்லாமல் அனுபவித்தல் இனிய வார்த்தையாடுதல் பொய் சொல்லாதிருத்தல் ஜீவர்களுக்கு இம்சை நேரிடுங்காலத்தில் அதை எந்தவித தந்திரத்திலாவது தடை செய்தல் பெரியோர்கள் எழுந்தருளியிருக்கும் இடத்திற்கு செல்லுதல் உயிர்களுக்கு உபகார நிமித்தம் சஞ்சரித்தல் உயிர்களுக்கு மனத்தாலும் வாக்காலும் சரீரத்தாலும் தனத்தாலும் தன் சக்தியின் அளவு மீறாமல் உபகரித்தல் மல ஜலாதிகளை அளவு மீறாமலும் குறையாமலும் கிரமமாய் கழியும்படி சரபேத அஸ்த தந்திரத்தாலும் ஔஷதிகளாலும் ஆகாரத்தாலும் பௌதீக பக்குவத்தாலும் செய்வித்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கமாம் இரண்டு கரண ஒழுக்கம் கரண ஒழுக்கமாவது உண்மையான கடவுள் ஒருவரே என்று சத்திய சங்கல்பம் கொள்ளல் சிற்சபையின் கண் மனஞ்செல்லுவது தவிர வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில் அதாவது கடவுளிடத்தில் நிறுத்துவது பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல் தன்னை மதியாது இருத்தல் செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதுகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றல் பிறர்மேல் கோபியாதிருத்தல் தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல் அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் முதலிய இவற்றையே கரண ஒழுக்கம் என்பர் மூன்று ஜீவ ஒழுக்கம் எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் கோத்திரம் சூத்திரம் குலம் சாத்திரம் தேசமார்க்கம் உயர்வு தாழ்வு முதலியனவாகிய பேதம் அற்று தானாக நிற்கலாம் நான்கு ஆன்ம ஒழுக்கம் எண்பத்து நான்கு லட்சம் யோனிபேதமுள்ள ஜீவர்கள் இடத்திலும் இறக்கம் வைத்து ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு பூரணமாக நிற்றல் ஆன்ம ஒழுக்கமாம்